வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு குளோரோஃபாமின் இயல்புகளை ஸ்காட்லாந்து மருத்துவர் ஜேம்ஸ் சிம்சன் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அறிவியல் இதழ் நேச்சர் முதல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு லண்டனின் முதலாவது பாதால ரயில் பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டனும் பிரான்சும் துருக்கியுடன் போரை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது இத்தாலியிடம் ஆஸ்திரியா அங்கேரி அரசு சரணடைந்தது ஆஸ்திரியா அங்கேரி அரசு சரணடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாற்பதாயிரம் கடற்படையினர் கீவ் துறைமுகத்தை கைப்பற்றியதை அடுத்து ஜெர்மன் புரட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் பிரதமர் ஹரா டகாஷி அவர்கள் டோக்கியோவில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எகிப்தில் பிரிட்டன் தொல்லியலாளர் ஹாவர்ட் கார்ட்டர் என்பவர் மன்னர்களின் சமவெளியில் துட்டன் காமனின் கல்லறைக்கான வழியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றில் ஆரம்பமான ஹங்கேரிய புரட்சியை முறியடிக்க சோவியத் படைகள் ஹங்கேரியை முற்றுகையிட்டன ஆயிரக்கணக்கான ஹங்கேரியர்கள் கொல்லப்பட்டு லட்சக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியின் ஃப்ளோரன்ஸ் நகரத்தின் மூன்றில் 2 பகுதி வெள்ளப்பெருக்கில் அழிந்தது 113 பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் பல விலை மிக்க ஓவியங்களும் நூல்களும் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் எம் ராமச்சந்திரன் கொலை முயற்சி வழக்கில் நடிகர் எம் 7 ராதாவுக்கு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சால்வடோர் அலண்டே என்பவர் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதலாவது அதிபர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எரிபொருள் விலை உயர்வை அடுத்து நெதர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டது எனவே இந்நாளில் நெடுஞ்சாலைகளில் சைக்கிள் ஓட்டுபவர்களும் ரோல்யர் ஸ்கேட்டிங் செய்பவர்கள் மட்டுமே பயணித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான் தீவிரவாதிகள் டெஹ்ரானில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு ஐம்பத்தி மூன்று அமெரிக்கர்கள் உட்பட தொன்னூறு பேரை பணைய கைதிகளாக பிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் இட்ஸா கிராபின் தீவிரவாத வலதுசாரி இஸ்ரேலியர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐவரி கோஸ்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போரில் பன்னிரண்டு பிரான்ஸ் படையினர் மற்றும் மூன்று ஐநா கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் உட்பட நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவழியினர் என்ற பெருமையை பராக் ஒபாமா பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாம் ஆண்டு அவுரங்கசீப் பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாசுதேவ் பல்வந்த் பட்கே இந்திய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பஜாஜ் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜானகி அம்மாள் இந்திய தாவரவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லான் பிலியோசா பிரான்ஸ் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி கிம் வி சிங்கப்பூரின் நான்காவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சகுந்தலா தேவி இந்திய கணிதவியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டோனி அபார்டு ஆஸ்திரேலியாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தபு இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வித்யுலேகா ராமன் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமைஞ்ஞானம் நடராஜ சுந்தரம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டி கே ராமானுஜ கவிராயர் தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கி வா ஜெகநாதன் தமிழக இதழாளர் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜேம்ஸ் ரத்தினம் எழுத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மொஹிதீன் பேக் இலங்கை திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கு மா திரைப்பட பாடலாசிரியர் 1995 தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு இட்ஸா கிராபின் இஸ்ரேலின் ஐந்தாவது பிரதமர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் 1999 தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் சமது தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜேக்கப் சகாயகுமார் அருணி தமிழக சமையல் கலை நியமினர் இந்நாளின் சிறப்புகள் ரஷ்யாவில் ஒற்றுமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை